எனக்கு மாதவிடா ஏற்படும் போது நான் தொழுவதில்லை அந்நிலையில் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களது பள்ளி வாசலின் அருகில் படுத்திருந்தேன் அப்போது நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் சிறிய பாயில் தொழுது கொண்டிருந்தார்கள் சுஜூது செய்யும் போது அவர்கள் அணிந்திருந்து ஆடையும் ஒரு பகுதி என் மீது படும்